நற்றினை நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் சரவெடிக்காக மங்களூரில் இருந்து ஹேமா ஸ்ரீதர் படித்ததில் சிரிச்சது போகும்போது என்னத்தை கொண்டு போறோம் அப்படிங்கிற நீண்டகால கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டது ஆதார் கார்டு நம்பர் சண்டை போட்டால் பேச மாட்டாளோ என யோசிப்பவன் காதலன் பேசினால் சண்டை வந்துருமோ என யோசிப்பவன் கணவன் இது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் வயதில் மனைவியை தேடுவதும் மனைவி வந்த பின் நிம்மதியை தேடுவதுமே ஆண்களின் வாழ்க்கை தேடலாக இருக்கு டாக்டர் எனக்கு சுகரும் மனைவியும் ஒண்ணுதான் ரெண்டையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர் என் மனைவிக்கு ரெண்டு நாள பேசவே முடியல டாக்டர் அப்ப ரெண்டு நாள் முன்னாடி அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க என்னோட மனைவிக்கும் வாங்கி கொடுக்கணும் ஏண்டா நேத்து ஆமா முழுவதும் போயி என்னோட வைஃப் இருபதாயிரம் ரூபாய் புடவை வாங்கிட்டு வண்டாடா சரி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிய அந்த புடவைய உன் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் காட்ட போயிருக்கா மாமா பொண்ணும் உப்புமாவும் ஒண்ணுதாங்க வேற எதுவுமே கிடைக்கலாம் நம்ம தலையில கட்டிடுவாங்க எல்லா பொண்களை பார்த்தும் விசிலடிச்சும் திரும்பி பார்க்க வைத்தாலும் செருப்படியே வாங்காத ஒரே ஜீவன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் நம்ம குக்கர் தான் உலகத்திலேயே சிறந்த ஜோடின் பெயர் வாங்கினது செருப்பு தாங்க ஏன்னா ஒன்று பிரிஞ்சா இன்னொன்னு போடவே முடியாதுல்ல இந்த உலகத்துல என்னையும் மதிச்சு ஒரு மனிதனா மதிச்சு பொன்னாடை பொருத்தும் ஒரே நபர் சலூன் கிடைக்காதார் மட்டுமே நீங்க வெட்டுங்க பாஸ் நன்றி வணக்கம்